ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சிலுவை சின்னம் த பேனர் ஆஃப் த கிராஸ் வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று குருந்தியர் முதலாம் அத்தியாயம் பத்து முதல் பதினெட்டு வசனங்கள் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் விரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்து இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலைவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா பவுலா உங்களுக்காக பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயவுக்குமை அன்றி உங்களில் வேறு ஒருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞான ஸ்நானம் கொடுத்ததுண்டு இது அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞான ஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன் ஞான ஸானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது இன்றைய மனப்பாட வசனம் எபேசியர் இரண்டாம் அத்தியாயம் பதினாறாம் வசனம் பகையை சிலுவையினால் கொன்று அதினாலே இரு இணைத்தவரையும் ஒரே உடலாக கடவுளோடு ஒப்புரவாக்கினார் Putting to death hostility by the cross thereby reconciling them both as one body through Christ in God கிறிஸ்தவ சபை பிரிவுகளும் ஊழிய சங்கங்களும் ஐக்கியம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் அதற்கான வழிமுறைகள் பற்றியும் நாம் சிந்தித்து வருகிறோம் இத்தொடர் தியானத்தின் கடைசி நாளான இன்று இன்னும் இரண்டு வழிமுறைகளை தியானிப்போம் ஏற்கனவே எட்டு வழிமுறைகளை பார்த்திருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது ஒன்பதாவது வழிமுறை சிலுவையை மையமாய் கொள்ளுங்கள் எம்பரலாலிட்டி ஆஃப் திராஸ் அல்ல யூதரையும் யூதர் அல்லாதவரையும் சேர்க்க முடியுமானால் கிறிஸ்தவர்களில் எவ்வித குழுக்களையும் ஒருமனப்படுத்த முடியும் யூதர் அல்லாத தங்கள் அயலகத்தாராகிய சமாரியரை நாய்கள் என்று யூதர்கள் கூப்பிடும் அளவிற்கு இரு வகுப்பினரிடையே பகைமை இருந்தது மேசியா வந்து புறவினத்தாரையெல்லாம் யூதராய் மாற அழைப்பு விடுப்பார் என்று யூதர்கள் எதிர்பார்த்திருந்தனர் அவரோ சிலுவையை நடுவில் நிறுத்தி இரு வகையினரையும் அங்கே வந்து சந்திக்க அழைத்தார் வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமானால் சிலுவையினாலேயே பகைமை கொல்லப்பட்டது ஒரு வசன வாசிக்கிறேன் இபேசியர் இரண்டாம் அத்தியாயம் பதின்க நான்கு முதல் பதினாறு நன்றாக கவனியங்கள் எப்படி என்னில் அது எப்படி சாத்தியமாயிற்று அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடிச்சுவரை தவிர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனிதனாக சிருஷ்டித்து ப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று அதினாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் இவ்வளவு தெளிவான ஒரு வெளிப்பாடு பாருங்கள் சிலுவைதான் ஒப்புரவாகுதலின் சின்னமாகும் சிலுவையிலே இரு மரங்கள் உண்டு நெடுமரம் மனிதன் இறைவனோடு ஒப்புரவாகுதலையும் குறுக்கு மரம் மனன் ச மனிதரோடு ஒப்புரவாகுதலையும் குறிக்கின்றன ஒன்று அடுத்ததற்கு வழி நடத்தும் ஒன்றில்லாமல் அடுத்தது இல்லை எனவேதான் நீதிமொழிகள் பதினாறு ஏழிலே வாசிக்கிறோம் ஒருவனுடைய வழிகள் கர்த்தரோடு செம்மையா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானாகும்படி செய்வாராம் ஒன்றியோவா நான்கு இருபது இருபத்தொன்றிலே வாசிக்கிறோம் கண்ட சகோதரிடத்தில் அன்பு காணாத தேவனிடத்தில் அன்பு கொள்வது ஒன்று ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை ஒன்று ஒன்றில்லாமல் ஒன்று இல்லை நமது பாணிகள் மற்றும் சாதனைகளை குறித்து தம்பட்டம் நடத்தி கொள்வதற்கு பதிலாக சிலுவையை குறித்தே பெருமை பாராட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சிலுவை உயர்த்தப்படும் மற்ற யாவும் கவர்ச்சி இழந்துவிடும் யாவரும் சிலுவையின் நிழலுக்குள்ளே ஓடி வருவார்கள் அப்பொழுது கதாநாயக வணக்கம் அடியோடு ஒழிந்து போகும் பத்தாவதும் ஒருமன ஒருமனப்பாட்டிற்கான வழிமுறை உயிர்மீட்சிக்காய் நாம் செவிக்க வேண்டும் ப்ரே ஃபார் அ ஹோலி ஸ்பிரிட் ரிவைவல் உலர்ந்த எலும்புகளின் தரிசனத்தில் விளக்கப்பட்டுள்ள எழுப்புதலின் விளைவு என்ன தெரியுமா அவைகள் பெருத்த சேனையாய் மாறிவிட்டன என்பது மட்டுமல்ல யூதா மற்றும் அவனை சேர்ந்த யோசேப்பு மற்றும் அவனை சேர்ந்தவருமான இரு கோள்களை ஒரே கோலாக்கும் அற்புதத்தை தேவன் செய்தார் அவர்களை ஒரே இனத்தாராக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் இனி அவர்கள் இரு இனத்தவராய் இருப்பதில்லை அவர்கள் இனி இரு இனத்தவராய் பிரிவதும் இல்லை என்றார் கடவுள் அதைத்தான் இசைக்கியல் முப்பத்தி ஏழாம் தியாயம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் அவர்களே இஸ்ரேவேலின் மலைகளாகி தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக பிரிவதும் இல்லை இதுதான் இசைக்கேலின் அந்த எலும்பு பள்ளத்தாக்கு விளக்கும் எழுப்புதலினுடைய முடிவான விளைவு பெந்தே விளைவும் இதுவே விசுவாசித்தவர்கள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் அவர்கள் ஒருமித்து தங்கள் சத்தத்தை தேவனை நோக்கி உயர்த்தினார்கள் விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தால் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள் பரசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர் அவரது கனிகளாகிய சமாதானம் பொறுமை தயவு நற்குணம் நம்பகம் சாந்தம் இவற்றின் மூலம் இறை மக்கள் வாழ அவர் உதவி செய்கிறார் அருமையான சகோதரி சாராள் நவரோஜி அவர்கள் பாடின பாடல் என் நினைவுக்கு வருகிறது ஆண்டவர் அன்பின் ஆழம் நீளம் அன்பின் அகலம் உயரம் கண்டேன் ஏ சுபக்தருடன் சேர்ந்து உணர்ந்தேன் இந்ததை பாடிடுவேன் அது நம்முடைய அனுதின அனுபவமாகட்டும் பகையை சிலுவையினால் கொன்று அதினாலே இரு இனத்தவரையும் ஒரே உடலாக கடவுளோடு ஒப்புரவாக்கினார் ஜபம் பண்ணுவோம் நல்ல ஆண்டவரே கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஒருமனப்பாட்டின் தேவையையும் ஒருமனப்பாட்டை நடைமுறையாக்குவது எப்படி என்று அதற்கான பத்து வழிமுறைகளையும் நடைமுறையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே வெறுமனே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல முடிந்த வகையிலெல்லாம் இவை அமுலாக்க நடைமுறையிலே அப்பியாசிக்க கர்த்தாவே எங்களுக்கு நீர் ஊக்கம் தர வேண்டும் எங்களுக்கு அதை குறித்த ஒரு கரிசனையும் பாரமும் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் சின்ன பின்னமாய் சிதறி கிடக்கிற சபை சமாதானமற்ற ஒரு உலகத்திற்கு சமாதானம் என்று எப்படி சொல்ல முடியுமாண்டு சமாதான காரணரே மனுஷர் மேல் என்று சொல்லி முடிய குமாரனாய் கிறிஸ்துவின் பிறப்பின் நாளிலே அறிவிக்கப்பட்டது கர்த்தாவே எங்களுக்கு எல்லா மனிதர் மேலும் அதிலும் குறிப்பாக உங்களுடைய நாமத்தை தரித்திருக்கிற எல்லா மனிதர் மேலும் அன்பின் ஆவியானவர் எங்கள் உள்ளங்களை அன்பினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் துதி கனமயமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமே